நூற்றி இருபத்தி இரண்டு அபு குறை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களின் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் உதயமாகும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்தல் வேண்டும் இரண்டு பேர்களுக்கு இடையே மீதமாக நடப்பது தர்மமாகும் ஒருவருக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தந்து அதில் அவரை ஏற்றி அனுப்புவதும் தர்மமாகும் அல்லது அவருக்கு அவரது பொருட்களை ஏற்றிவிடுவதும் தர்மமாகும் நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மமாகும் தொழுகைக்காக அவர் நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் பாதையில் இடையூறாக இருப்பதை அகற்றுவதும் தர்மமாகும் என்று நபி சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது முஸ்லிம் ஒன்று அன்னை அறிவிக்கும் மற்றொருவரும் மூட்டுகளின் மீது படைக்கப்பட்டுள்ளனர் அல்ஹமதுல்லா எனவும் எனவும் கூறினாலும் மனிதர்கள் நடக்கும் பாதையில் உள்ள கல்லையும் அல்லது மனிதர்கள் நடக்கும் பாதையிலிருந்து முள்ளையும் எலும்பையும் எடுத்து போட்டாலும் ஏவி தீயும் இப்படியாக முன்னூற்றி அறுபது செய்தால் அன்று அவர் நரகை விட்டு தன்னை நீக்கிக் கொண்டவராக நடப்பு என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்